வெள்ளிழமையாகும் எனவே அன்று என் மீது செலவாத் அதிகமாக கூறுங்கள் நிச்சயமாக உங்களின் செலவாத் என்னிடம் எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்று நபி அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே நீங்கள் மண்ணோடு மண்ணான நிலையில் எங்களின் செலவா எப்படி எடுத்து காண்பிக்கப்படும் என்று நபி தோழர்கள் கேட்டனர் நிச்சயமாக நபிமார்களின் உடல்களை பூமிக்கு அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்று நபி சல்லாஹா அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபோதாவோ ஒன்று பூஜ்ஜியம்